நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையில் இருந்து விஜயான இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வட இந்தியாவில ஒரு கிராமத்துல ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி இருந்து வந்தாரு அவரோட பேரு பத்தீஸ் மார்கான் பத்தீஸ் மார்கான் சிறுவனா இருந்தப்போ ஒரு முறை முப்பத்தி ரெண்டு ஈ இருக்கு அந்த ஈய வந்து கொல்றது கஷ்டம் அவன் எப்படியோ விரட்டி பிடிச்சி முப்பத்தி ரெண்டு ஈய கொண்டுட்டான் இத வந்து ஒரு பெரிய சாகசமா தன்னோட பாட்டி கிட்ட சொன்னான் அந்த பாட்டி ரொம்ப மகிழ்ந்து போய் அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்து பத்தீஸ் மார்க்கான் அப்படின்னு கூப்பிட்டாங்க அதுவே அவனோட பேராய்ப்போச்சு அந்த கிராமத்துல இருந்த எல்லாரும் அவனை பத்தீஸ் மார்கான் அப்படின்னே கூப்பிட்டு வந்தாங்க அவன் சின்ன வயசுல ஈ தெரியாதவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா இவன் உண்மையிலே முப்பத்தி ரெண்டு போர்க்களத்துல கொண்டுட்டு வந்திருக்கான் அதனாலதான் இவனுக்கு இந்த பேரு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க உண்மையிலே பத்தீஸ் மார்கான் ஒரு சுத்த பயந்தாங்கொல்லி அவன் எங்கேயுமே தனியா போனதே இல்ல ராத்திரி நேரத்துல வீட்டை விட்டு வெளியிலே வரமாட்டான் அவ்வளவு பெரிய பயந்தாங்கொல்லியான ஒருத்தனை பத்தீஸ் மார்கான் அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க இந்த தகவல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி அரசனோட காதுக்கு போச்சு அரசன் வந்து கேட்டு வியந்து போயிட்டான் முப்பத்தி ரெண்டு பேரை இந்த நாட்டில இருக்கானா நான் அவனை பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு வீரம் செறிந்தவன என்னோட வேலைக்கு வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ராஜா அவனை கூப்பிட்டு அந்த நாட்டு ராஜாவே பத்தீஸ் மார்க்கான நேர்ல பாக்கணும் அப்படின்னு வர சொன்னதுனால ஊர் மக்கள் வியந்து போயிட்டாங்க நம்ம ஊர சேர்ந்த பத்தீஸ் மார்க்கான ராஜாவே வந்து கூப்பிட்டு விட்டு இருக்காரு நாம சிறந்த முறையில வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய நிதி திரட்டி நிதினா தெரியும் பணம் திரட்டி ஒரு பெரிய விழா ஏற்பாடு பண்ணி பத்தீஸ் மார்க்கான பலவாறு புகழ்ந்து அவனுக்கு மாலை எல்லாம் அனுவிச்சு சிறப்பு செய்து கை செலவுக்கு நிறைய பணமும் கொடுத்து தலைநகரத்துக்கு அனுப்பி வச்சாங்க உள்ளூர்ல சும்மா சுத்திக்கிட்டு இருக்கும் போது மக்கள் எல்லாம் முப்பத்தி ரெண்டு பேரை கொன்றவன் பத்தீஸ் மார்க்கான் முப்பத்தி ரெண்டு பேரை கொன்றவன் பத்தீஸ் மார்கான் அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப பெருமையா சுத்திக்கிட்டு தெரிஞ்சோம் இப்ப வந்து ராஜா காதுக்கே போய் நம்மளை கூப்பிட்டு இருக்காரு நம்ம வந்து உண்மையிலே முப்பத்தி ரெண்டு தான் கொன்னு இருக்கோம் மனுஷங்களை கொன்னதில்லை அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னு அவனுக்கு தெரியல இப்படி இருக்க நிலைமை கைமீறி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு விழா எடுத்து அனுப்பி வச்சதுனால வேற வழி இல்லாம தான் முப்பத்தி ரெண்டு பேரை கொண்ட உண்மையிலே ஒரு வீரன் அப்படின்னு காட்டிக்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டான் பத்தீஸ் மார்கான் அரசனை பாக்குறதுக்கு கிராமத்தில இருந்து கிளம்பின பத்தீஸ் மார்கான் தலைநகரத்துக்கு போய் சேர்ந்தான் அந்த தலைநகரத்துக்கு வெளியில ஒரு குளம் இருந்தது அந்த குளத்துல இறங்கி குளிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்படியே விசாரிச்சுகிட்டே போய் ராஜாவை பாத்திரலாம் அப்படின்றதுக்காக அந்த குளத்துல இறங்கினா பத்தீஸ் மார்கான் குளத்தோட கரையில ஒரு அறிவிப்பு பழக இருந்தது அறிவிப்பு பழக என்ன நோட்டீஸ் போர்டு அந்த அறிவிப்பு பலகையில என்ன எழுதி இருந்தது அப்படின்னா இந்த குளத்துல முதல இருப்பதால் யாரும் குளிக்க வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்தது பத்தீஸ் மார்க் அனுக்கு எழுத படிக்க தெரியாது அதனால அந்த குளத்துல இறங்கி ஆனந்தமா குளிச்சான் குளிச்சுட்டு அந்த குளத்துக்கு நடுவில் ஒரு சின்ன பாறை இருந்தது அந்த பாறை மேல ஏறி உட்கார்ந்துட்டு துணியெல்லாம் காய போட்டு இருந்தான் அப்போ அந்த பாறை லேசா நகர ஆரம்பிச்சது உண்மையில அது பாறை இல்ல முதலையே தான் பத்தீஸ் மார்க்கானுக்கு ஒன்றும் புரியல என்னடா பாறை நகருது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் குளக்கரையில் வந்த சிலர் என்ன நினைச்சாங்கன்னா அவன் ஒரு தனி ஆளா அந்த முதலைய பிடிச்சிட்டா தான் நினைச்சி கைதட்டி அவனுக்கு ஆரவாரம் செஞ்சாங்க அங்கே ஒரு பெரிய கூட்டமே கூடிருச்சு அப்போதான் பத்தீஸ் மார்க்கானுக்கு புரிஞ்சது அடடா நாம உட்காந்துருக்கிறது பாறை இல்ல இது வந்து முதலை அப்படின்னு புரிஞ்சது என்ன பண்றதுன்னு தெரியாம மிரண்டு போய் அந்த முதல மேலே உட்காந்துருந்தான் பத்தீஸ் மார்க்கான் இதுக்கு இடையில அந்த முதலை கொஞ்சம் கொஞ்சமா நகந்து கரைக்கு வந்தது மக்கள் எல்லாம் ஈட்டி எடுத்து குத்தி அந்த முதலைய கொண்டுட்டாங்க பத்தீஸ் மார்க்கான ஒரு மாபெரும் வீரன் அப்படின்னு நினைச்சு அவனை தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு அரண்மனையை நோக்கி ஊர்வலமா கூட்டிட்டு போனாங்க ராஜாவுக்கும் பத்தீஸ் மார்கான் வந்திருக்கிற தகவல் தெரிவிக்கப்பட்டது ராஜா என்ன நினைச்சார்னா பத்தீஸ் மார்கான் வரும்போதே தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டானா அப்படின்னு நினைச்சு மெய் போய் பத்தீஸ் மார்கானுக்கு பலவிதமான பரிசுகளை கொடுத்து பத்தீஸ் மார்கானுக்குன்னு ஒரு தனி மாளிகையை ஒதுக்கி அவனுக்கு மிக அதிகப்படியான சம்பளம் கொடுத்து தன்னுடைய நாட்டின் படை தளபதியா ராஜா அதிர்ஷ்ட காற்று அடிச்சா குப்பையில கிடக்கிற காகிதம் கூட பறந்து போய் கோபுரத்து மேல உக்காந்துக்கும் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பத்தீஸ் மார்க்கானுக்கு இந்த அதிர்ஷ்டம் அடிச்சதுனால நாட்டினுடைய படை தளபதியாவே நியமிக்கப்பட்டு ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவனா ஆகிட்டான் பத்தீஸ் மார்கான் இது இப்படி இருக்க பத்தீஸ் மார்கானோட இந்த வீர கதை பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் பரவச்சு பத்தீஸ் மார்கான் போன்ற ஒரு வீரன் படைத்தலைவனா இருக்கும் அந்த நாட்டு போர் தொடுக்கிறது சாவ வில வாங்குறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பக்கத்து நாட்டு ராஜாக்கள் எல்லாம் பயந்து போய் கிடந்தாங்க இப்படியே சில போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பக்கத்து நாட்டுல புதுசா ஒரு இளவரசனுக்கு வீரம் பொங்கி எழுந்தது அவன் நினைச்சான் யார் இந்த பத்தீஸ் மார்கான் இவனுக்காக பயந்துகிட்டு நாமையே போர் தொடுக்காம இருக்கணும் அந்த நாட்டு மேல படை மார்கான ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பெரிய படைய கிளப்பிக்கிட்டு பத்தீஸ் மார்கான் நாட்டோட போர் தொடுக்க வந்தான் இந்த செய்தி ராஜாவுக்கு கிடைச்சதும் ராஜா பத்தீஸ் மார்கான கூப்பிட்டு போருக்கு செல்ல கட்டளை இட்டாரு உண்மையிலே பத்தீஸ் மார்கானுக்கு குதிரை மேல ஏறி உக்கார கூட தெரியாது பின்ன எப்படி சவாரி செய்யறது எப்படி சண்டை போடுறது பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணான் தன்னுடைய கை நடுக்கம் தெரியக்கூடாதுன்றதுக்காக இரண்டு கனமான போர் வாள்களை தூக்கிட்டு அரசன் முன்னாடி போய் நின்னான் ரெண்டு கையிலையும் போர் வாழ தூக்கிட்டு வந்து சண்டையிட செல்லும் தளபதியை கண்டு மன்னர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சாரு அவர் சொன்னாரு நம்ம தளபதி ரெண்டு கையிலையும் வாழ்வு வச்சிருக்காரு அவரால் குதிரை மேல ஏற முடியாது நீங்களே அவரை தூக்கி குதிரை மேல உட்கார வைங்க அப்படின்னு சொல்லவும் போர் படையில இருந்த வீரர்கள் எல்லாம் சேர்ந்து பத்தீஸ் மார்க்கான அலாக்கா தூக்கி குதிரையில உட்கார வச்சாங்க பத்தீஸ் மார்க்கான்னு சொன்னா நான் ஆக்ரோஷமா சண்டை போடுற நேரத்துல குதிரை மிரண்டு எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போனாலும் போயிடும் அதனால இந்த குதிரையை என் காலோட சேர்த்து கட்டுங்க அப்படின்னு சொன்னான் அதனால வீரர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெரிய கயிறு எடுத்துட்டு வந்து பத்தீஸ் அந்த குதிரையோட சேர்த்து நல்லா இருக பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க உண்மையிலே பத்தீஸ் மார்கான் எதுக்காக குதிரையோட சேர்த்து கட்ட சொன்னான் அப்படின்னா குதிரை வேகமாக ஓடும்போது தவறி தான் கீழே விழுந்தாலும் விழுந்துடுவோம் அப்படின்ற பயத்தில தான் அவன் தன்னை குதிரையோட சேர்த்து கட்ட சொல்லியிருந்தான் தாரை தப்பட்டைகள் ஒழிக்க ஆரம்பித்த குதிரை வந்து கண்ணு மண்ணு தெரியாமல் ஓட தொடங்கியது பத்தீஸ் மார்கான் கொஞ்சம் கடவுளே என்ன காப்பாத்து கடவுளே புலம்பிக்கிட்டு கெட்டியா புடிச்சுக்கிட்டு உக்காந்துருந்தான் வேகமா ஓடின குதிரை ரெண்டு பனை மரங்களுக்கு நடுவுல பாய்ந்து போச்சு அந்த பனைமரங்கள் ரெண்டும் ஏற்கனவே பட்டு போய் வேரெல்லாம் அழுகி போய் எப்படா சாயலாம் அப்படின்னு நின்னுட்டு இருந்தது குதிரை அந்த ரெண்டு பனை மரங்களுக்கு நடுவில் போகும்போது பயத்துல குதிரையை நிப்பாட்டுறதுக்காக அந்த பனை மரங்களை எட்டி பிடிச்சான் பத்தீஸ் மார்கான் அப்ப அந்த பனைமரங்கள் ரெண்டும் வேறு ஏற்கனவே அழுகி போய் நின்னதுனால அவன் கையோட வந்துருச்சு அந்த மரங்களை விடாம கெட்டி அவன் பிடிச்சுக்கிட்டு குதிரை வந்து பத்தீஸ் மார்கான அந்த மரங்களோட சேர்த்து இழுத்துக்கிட்டு வேகமா ஓடி போய்கிட்டே இருந்தது ஏற்கனவே பத்தீஸ் மார்கானோட வீரத்தை பத்தி கேள்விப்பட்டிருந்த எதிரிகள் பத்தீஸ் மார்கான் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ அப்படின்னு பயத்தில் நடுங்கிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்போ வந்து தூரத்தில் பத்தீஸ் மார்கான் இரண்டு பனை மரங்களை பிடுங்கி கை கொன்றா வச்சுக்கிட்டு குதிரை மேலே ஆக்ரோசமாக தங்களை நோக்கி வந்துட்டு இருக்கிறத எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வீரணிவன் பனை மரத்தையே பிடுங்கி நம்மளை அடிக்க வர்றான் இவன் கையில் சிக்கணும்னா நம்மளை தொலைச்சு தொலைச்சி அப்படின்னு சொல்லி அந்த படை எல்லாம் தெரித்து ஆளுக்கு ஒரு ஓட ஆரம்பிச்சாங்க படை வீரர்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறத பார்த்த இளவரசன் இந்த பத்தீஸ் மார்க்கானு கிட்ட தனியா நம்மளால சண்டை துண்டிய காணோன்னு அவனும் ஓடி பதுங்கிட்டான் அதன் ரொம்ப தூரம் ஓடின குதிரை களைப்பாயி ஒரு இடத்துல நின்றுச்சு பின்னாடியே தொடர்ந்து வந்த பத்தீஸ் மார்கானோட படை வீரர்கள் பத்தீஸ் மார்க்கான பல வாரா புகழ்ந்து தூக்கி வச்சுட்டு ராஜா கிட்ட கொண்டு போய் நிறுத்தினாங்க ராஜாவும் பத்தீஸ் மார்க்கான தன்னுடைய பங்குக்கு பலவாறு புகழ்ந்து ஏகப்பட்ட பரிசுகளை அள்ளி தந்து அவனுக்கு இன்னும் பல வசதிகளை செஞ்சு கொடுத்தாரு அதுக்கு பிறகு பக்கத்து நாட்டுல எந்த நாட்டு அரசனும் பத்தீஸ் மார்க்கான பகச்சிக்கணும் நினைக்கவே இல்லை சரி குழந்தைகளே உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பா புடிச்சிருந்துருக்கும் நினைக்கிறேன் ரொம்பவே நகைச்சுவையான இந்த நாட்டுப்புற கதை எனக்குமே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அதனாலதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க உங்களுடைய நண்பர்களும் இது போன்ற பல கதைகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவோம் பிளே ஸ்டோர்ல போய் பாட் பீன் பிஓடி பிஇஏஎன் அல்லது காஸ்ட் பாக்ஸ் சிஏஎஸ்டி பிஓஎக்ஸ் இந்த இரண்டு ஆப்ல ஏதோ ஒன்னு டவுன்லோட் செஞ்சு அதுல தமிழ் ஸ்டோரிஸ் பார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனல தேடி எடுத்து ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்களாலேயும் தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்டு மகிழ முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்